நன்றினை வானொலியோ இ மாவட்டம் சேந்தமங்கலத்திலிருந்து ஓய்வு பெற்ற நல்லாசிரியை முத்துக்குமர சுவாங்குவார் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்க வளமுடன் யானையிடம் இருந்து ஆயிரம் அடி விலகி குதிரையிடம் இருந்து நூறு அடி விலகியிரு கொம்பு உள்ள மிருகத்திடம் இருந்து பத்து அடி விலகியிருங்கள் ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்யும் மனிதர்களில் இருக்கும் ஊரை விட்டே விலகியிருங்கள் என்ற முத்தாய்ப்பான கருத்தினை யாரிடமும் எதை கொடுக்க வேண்டுமோ எந்த வேலையை கொடுக்க வேண்டுமோ அவர்களிடம் நன்கு யோசித்து கொடுக்க வேண்டும் அவர்கள் நல்ல புத்திசாலிகளாக இருக்கிறார்களா நாம் செய்யும் வேலையை மிக சரியாக செய்துவிடுவார்களா நாம் தேர்வு செய்யும் நபர் நல்ல புத்திசாலியா என்று அவர்களிடம் சின்ன சின்ன வேலையை கொடுத்து நன்கு அவர்களை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் அவர்கள் அவ்வப்போது அவர்களை திருத்த வேண்டும் நாம் கொடுக்கும் வேலையை அவர்கள் சரியாக செய்வார்கள் என்று ஒரு முடிவுக்கு வந்த பிறகே அவர்களிடம் நாம் கொடுக்க வேண்டிய வேலையை நம்பி கொடுக்கலாம் இல்லை என்றால் அவர்களை பலமுறை பரிசோதனை செய்து நன்கு உணர்த்து அவரிடம் நாம் கொடுக்க வேண்டும் தொழில் நிறுவனம் நடத்துபவராக இருந்தாலும் சரி சொந்த வேலையாக இருந்தாலும் சரி வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி இன்னும் சிறு சிறு வேலை முதல் பெரிய வேலைகள் வரை எதையும் கொடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இருக்க வேண்டாம் ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் அவர் மிகப்பெரிய தோட்டம் வைத்திருந்தார் தோட்டத்தில் பலவிதமான செடிகளை கொடிகளையும் மரங்களையும் வைத்து நன்கு பராமரித்து வந்தார் தோட்டத்தை மிக பொறுப்பாகவும் கவனமாகவும் கவனித்து கொண்டு வந்தார் தினமும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி நல்ல மகசூலும் கண்டு வந்தார் அவருக்கு ஒரு நாள் வெளியூர் செல்லும் வேலை இருந்த அவர் நாம் வெளியூர் சென்று நாம் தோட்டத்தில் செடிகள் எல்லாம் வாடி வரங்கிவிடுமே என்று மிகவும் கவலையுடன் யோசித்த வண்ணம் இருந்தார் இதை கவனித்த அந்த தோட்டத்தில் வசி குரங்கு விவசாயியிடம் வந்து ஐயா நீங்கள் ஏன் கவலையாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு வேலை இருந்தால் போய் வாருங்கள் உங்கள் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன் என்றது அந்த குரங்கு விவசாயி செடிகளுக்கு தண்ணீர் ஊற்று தெரியுமா உனக்கு என்று குரங்கிடம் கேட்டார் ஐயா எனக்கு தண்ணீர் ஊற்று தெரியும் நான் தோட்டத்திற்கு நீர் ஊற்றி நன்கு பாதுகாப்பாக தோட்டத்தை பார்த்துக் கொள்கிறேன் அதனால் நீங்கள் உங்கள் வேலையை முடித்துவிட்டு மெதுவாக வாருங்கள் என்றது குரங்கு ஆமாம் ஒவ்வொரு செடிக்கும் எவ்வளவு தண்ணீர் ஊற்ற வேண்டும் ஐயா என்று குரங்கு திடீர் என்று ஒரு சந்தேகத்தை கேட்டது விவசாயி பெரிய வேர் உள்ள தாவருக்கு நிறைய நீர் ஊற்று சிறிய நீர் உள்ள தாவருக்கு கொஞ்சம் நீர் ஊற்று என்றார் பின் ஊருக்கு கிளம்பினார் போன வேளையை முடித்து விட்டு இரண்டு நாள் கழித்து திரும்பினார் வந்தவருக்கு தோட்டத்தை பார்த்தவுடன் வேதனை தாங்கவில்லை தலையில் கையை வைத்து கொண்டு அப்படியே உட்கார்ந்து கொண்டார் அவரின் வேதனையை கண்ட குரங்கு ஏனையா சோகமாக இருக்கிறீர்கள் என்று நீ செஞ்சு வச்சிருக்கிற வேலையை பார்த்துட்டு நான் வேதனைப்படாம மகிழவா முடியும் என்றார் ஏனையா அப்படி சொல்றீங்க என்னையா நான் அப்படி செஞ்சுட்ட பெரிய வேறு எதில் இருக்கு சின்ன வேறு எதில் it. <laughs> எனக்கு தெரியலையா அதனாலதான் ஒவ்வொரு செடியையும் நல்லா பிடுங்கி பார்த்து பெரிய வேர் இருந்தால் இதே தண்ணீரையும் குறைந்த தண்ணீரையும் ஊற்றினேன் என்றது முதலுக்கே மோசம் செய்து விட்டது வாருங்கள் முட்டாள் குரங்கை நம்பி வேலை கொடுத்து நஷ்டத்திற்கு ஆளாகிவிட்டார் விவசாயி நாம் இது போன்ற முட்டாள்களிடம் ஒருபோதும் எந்த வேலையையும் தரக்கூடாது ஒரு செயலை தொடங்கும் போதே அதனால் வரும் தீமையையும் நன்மை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 அதன் பின் வரும் பயன்களையும் எண்ணி பார்த்து செய்ய வேண்டும் செய்த அல்ல செய்கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் அதாவது செய்யக்கூடாத செயல்களை செய்வதனால் ஒருவன் கெடுவான் அதுபோல் செய்ய வேண்டிய செயல்களை செய்யாவிட்டாலும் ஒருவன் கெடுவான் இதையே வள்ளுவர் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்கிறார் வள்ளுவர் இந்த செயலை இந்த முறையில் இவன் முடிக்க வல்லவன் என்று தெரிந்த பின்னரே அச்செயலையை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே தன் அனுபவத்தால் இது போன்றும் நமக்கு ஏற்பட நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் விரட்டி வாழ்வில் உயரலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செடிகளுக்கு